ார் அநியாயமாய் இந்த உடலை என்று நான் அந்த கற்காக்கோ ஏன் சுவாமி காத்திருந்த கொண்டு போன மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவு சொல்லாமல் அதான் பிறப்பருக்கார்கள் உடம்பு கிடையாது திருவள்ளுவர் பிடிக்கு மேல ஒரு பிடி எவ்வளவு உடம்பே நெடின்னு சொல்லிட்ட துணிமணி மிக மோதர மிக சாப்பாடு மிக இதெல்லாம் சொல்ல வேண்டிய நல்ல தெய்வீக உணர்வு திருக்குறள் அந்த நெடியும் நாட்டு இருந்தது இன்மையே சொல்றோம் சத்தியம் ஒரு தோளத்தோட போகணும் அதை யோகியதையா பரப்புகிறார்கள் திருக்குறளை உண்மையுடைய சொல்லி உண்மையான ஒரு எண்ணம் கையில் மாற்ற இருக்கலாம் காட்சிகள் ரொம்ப அருமையான ஒழுகிய கண் பொழி உணரும் அதுக்காக சொல்லுவாங்க சிவன் தாள்கள் தழிவில சிந்தையில் உணர்வும் தங்கிய நீர்மையில் தரித்தார் அப்படியே உடம்பு என்னன்னா சொல்ல முடியல சுக பழம் ஆமா பழம் ஆயிட்டு இருப்பான் பழுத்து அதனால பழ அடியார் ஆமா பழ அடியாருடன் கூடியம்மானுக்கே பல்லாண்டு போடுது பழுத்தடியாரு இப்படியாக பழ அடியாரும் படுத்த அடியாருமாக ஆயிட்டு தரான் தேம் தமிழ்நாட்டில் எங்கும் பெண் வாம் ஒரேன் பாண்டி நாட்டை விட்டு சோழ நாடு வந்த பின்னும் போய் இங்கும் பல பணிகள் வணங்கியவர் வணங்கியோர் வந்தடைந்தார் பொய்பா துணும் பொய்கை தோல் பூம்புவலூர் புனித மலத்தால் வணங்கி கை கலந்தொன்று செய்து பெறும் காதலுடன் பாடியிருக்க இப்ப எங்க கிடைக்குது அவ்வளவு அதனாலதான் இதெல்லாம் இப்ப குடிக்கணும் பல தானங்கள் பல திரு பல திருப்பதிகள் பல கோயில்கள் என்று எங்கெல்லாம் இருக்கு அப்புறம் பல பதிகம் பாடினார் என்று எங்க கே இதெல்லாம் குறிச்சாத்தான் நாகக்கட்டை பதிகம் பாடினா என்னங்க இப்ப இருக்கிறது பாடினத முப்பத்தி ஒன்பதனாயிரமா முப்பத்தி ஆறாயிரம் பதிவு படிக்கணும் என்று நம்பியான குடிக்கிறேன் இதெல்லாம் கைக்காம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துக்குரிய பதியக்கலப்பா என்ன பணியில் இருந்தால் ஆதரவாக போறவும் என்னை செய்வோம் இப்படி எல்லாம் இருக்கு அங்கே செய்தாராம் இங்கே நின்றது தாண்டகம் எங்க பண்ண எல்லா திருப்பூரூர்ல பைகணா ஏன் ரெண்டு ஒன்று நல்ல காலையில அந்த முந்தில் யாராவது ஒரு தூத்து நிர்ந்து போட்டு அப்படியே ஒன்று வாய் தொண்டு இன்னொன்று கைத்தொன்று அதான் கைத்தொண்டாகும் பணிமைனா வாக்கி இல்ல ஆட்ட ஆசை நம்பிக்கிறான் எங்க திருவிழா ஏயா தான் தம்பிக்கு வந்து காது நாலு இடத்துல பார்த்துட்டு செல்ல தம்பி இல்லை கொடுத்தது கொடுங்க ஒரு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் பரவாயில்லையா கொடுப்பான் அப்படி கொடுத்து இவர்கிட்ட கொடுத்தா தாண்டி சின்ன கட்ட பாத்துக்க வச்சுருவேன் ஏன் அப்படி கொடுத்தாருங்க கேட்கல இருந்தா கை தொண்டாகும் படிமை அப்படி என்ன கையாற உழைக்கிற உழைப்புக்கு காசு உடனே தரணும் தங்கத்தில் தங்கமா தரணும் உங்க கடைக்கு போன உடனே அவன் கண்ணை ஒத்திக்கிட்டு தரணும் செல்லாத நோட்ட உள்ள பண்ணிக்க அது திருமாமகனார் பையனும் ரெண்டு கடை ஏரியா இருக்கீங்களா இப்ப சொந்தக்காரராயிருந்தா அவங்களுக்கு வந்து சில அழுப்பு தடுப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆயிரா இருந்தா அழுப்பு தடுப்பு கொடுக்கக்கூடாது இப்ப நம்ம எப்படி நீ எதிர்ப்போம் இந்த கை தொன்றுனாரு ஞாபகம் இப்படியாக கை தொண்டும் அந்த திருவாயிலிருந்து அருமையான மாலை நின்ற திருத்தாண்டகம் நீடுதனி தாண்டகம் மண்டு வழுத்து திருத்தாண்டகம் கொண்டை மத கடையார்வால் குறைந்த திருநேரிசை துண்டுதனி நேரிசையும் முதலான பொருத்தமிழ்ந்தார் ஆறு உயிரின் திருவிருத்தம் தசபுராணக்கரைவும் ஆர்பரவும் பாபநாதப்பதியம் வன்முறையும் நேர் படகின் தரைபூவும் திருப்பதியம் முதல் பிறகும் பேரருடன் கடலடிக்கும் பெருமானை பாடின பாடினோ என்று பாடினோ என்று கேட்கலாம் எங்கிருந்து பாடின பழைய பாடல எப்படி பாடினரோ ஜி கே பட்டமல அதெல்லாம் வானொலியில வருங்க அப்பெல்லாம் காதல் அப்பரும் சுந்தரரும் அருள்வாத முரரும் எப்படி பாடி நல்ல பாட்டு எனவே இப்படி எல்லாம் இருந்தாலும் அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்நிலைமையினில் ஆண்ட அரசு பணி செய்ய அவர் நன்னிலைமை காட்டுவார் அருமை அருமை சரிங்களா என்ன என்னைக்கு ஐயா என்ன கொஞ்சம் வயசான காலத்துல காட்டுறாருனாரு யாரும் தப்பாக்காது நம்ம எல்லாருமே வயசானவங்க தான் இந்த வயசான காலத்துல கொஞ்சம் பற்று அதிகமாக வரும் ஏன் இன்னைக்கோ நாளைக்குறதுனால பற்ற வச்சுட்டு போவோமே அசவா அதனால கொஞ்சம் பற்று அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் ஏன்னா இனிமே பார்க்க போறோம் என்னமே என்றைக்கு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு வந்திருந்ததுல அதனால கொஞ்சம் அரியப்பா அப்படி வரும்போது இவர் வயதான பாசம் வரலைங்கிறது பெரும்பாலும் தெரியும் தெரியும் குறிப்பா நம்ம தீக்க ஆளுகாம் தெரியணும் அதுக்காகத்தான் நுள்ளை நுள்ளைங்கிற ஆளுகாம் தெரியணும் அதுக்காகத்தான் என்ன பண்ணார் இவர் அப்படியே திருத்த செய்கின்ற பொழுது நல்ல உணவாரப்பணி செய்கின்ற பொழுது என்ன செய்தாராம் செம்பொண்ணும் நவமணியும் தேன் விளங்கு கும்பர் விரால் திருகுந்தில் அது முதல் பார்க்க நன் இளமை காட்டுவார் நம்பர் திருமணி உண்டில் தன்னில் வரும் உழவாரம் நுழைந்த இடம்தான் பொன்னின் நவமணிகள் பொறிந்து இளங்க அருசியும் எங்க போடுறாரோ அங்க நவரத்தனமும் மணிகனும் ஏனைய கற்களோடு ஆனா இடுப்புல வைக்கிறவங்க பிற்பாக்கி கிடைக்க முடியல இன்னைக்கு வைக்கிற பிற்பாக்கி நம்ம முன்னோர்கள் பொருள் இழந்தது எப்போ விவப்ப நான் இழப்படி அவருங்க எல்லாம் வைக்க வேண்டியது வைத்தது கண்டது எடுத்தது கண்டிது என்ன அந்த அதோட கூட நவமணிகள் எல்லாம் இளங்குபடியா வைத்தாராம் வைத்த உடனே இது என்ன ஒரு பிரச்சனை இல்லை என்ன செய்தாராம் செம் நவமணியும் தேன் விலங்கு படிச்சு படிச்சு படிச்சு பின்னுது அது நல்லு ரெண்டு புண்ணும் தெரியுது இவர் உளவாரம் போடுகிறவர் என்ன பண்றாருன்னா அதை மட்டும் தனியா பொடிக்க எடுத்து குளிச்சு வச்சுக்கல இவர் செதுக்கிறார் பாருங்க அந்த புல்லும் மற்ற கல்லும் அதோடவே பத்தோட பதம் ஒண்ணா எடுத்து செலுத்த செருக்கி எம்பெருமான் உழவாரத்தினில் ஏன் மாண்டிக அமைச்சர் உழவாரத்தில் உழவாரத்தில் அந்த மாதிரி செஞ்சு அதுல என்ன கைல கூட சொல்றியா இது தள்ளி தள்ளி தள்ளி இதெல்லாம் எங்கேயாவது காட்டுனா தேவலாம் சிறையோடைய விழாச்சு இதெல்லாம் சேர்த்து தள்ளி வச்சு அப்புறம் அதுலயே இப்படி உழவாரத்தினில் ஏந்தி கையில கூட சிவ ஜீவ உழவாரத்தினில் ஏந்தி இவ்வளவு சொல்லும் கேட்குறாங்க என்ன செய்தாராம் பம்பலர்கள் உங்கமலம் மாடியில் போயறிந்தார் பக்கத்துல ஒரு ஆழமான குளம் சிவ சிவ அப்பா குளத்தில் போய் இப்படிப்பட்ட திருவுள்ளம் அவர்களுதான் என்ன சொன்னும் இருக்கிற கோபணம் கூட அவருக்கு என்ன கோபணமோ ஏன்னா எதையும் எல்லார்ட்டையும் கண்டுட்டாங்க என்று பாடியது காரணம் இவ்வளவு திருவுள்ளம் இருந்தான் அதனால இதையெல்லாம் எடுத்து ஏந்தி கோவில் உள்ளோடும் கல்லோடும் ஒன்னும் மணியனோடும் சொல்லோடும் வேறுபாடில் திருப்போரோர் நாயகனார் திருவருளால் பில்லோடு நுதல் மடவார் கூடு வந்திருந்தா இதெல்லாம் எதுக்காக ஞானியுடைய திருவுள்ளம் தெரிவதற்காக நமக்கு தெரிவதற்காக அவருக்கு தெரியும் அவரு சோதிக்கிறார்னு சொல்லக்கூடாது இறைவன் சோதித்தார் சொன்னாலே இறைவனுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் ஆமா ஒருத்தனைஞ்சாங்க சொன்னா வேதனை தான் உட்கார சொல்லு ஆமா ஆமா நம்ம சேர்க்கல அதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவன் சோதித்து தான் ேன் புரிந்தேன்பு பரவே பரவே அன்னுமே சோதித்தோதனை சொல்லிட்டு வாங்க அவ்வளவுதான் நம்மாலும் புரிஞ்சது எனக்கு அப்படி ஆப்போது திரும்ப எல்லாமே இப்ப இதுல யாரும் மயங்குவாங்க பொருளாதார பொருள் இல்லை இன்னொன்னு திருவள்ளுவர்லாம் இதெல்லாம் ஒவ்வொரு பொறிக்கு தாப்பா உதவி செய்யும் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தடியும் ஐம்பழனும் ஒன்றடிக்கு அன்றியில் எல்லாரும் அதனாலதான் மயங்கலாம் ஒரே நேரத்துல ஐந்து பொறிகளுக்கு இன்பந்துருவது ஒரே ஒரு பொருள் அது ஆகலால் ஆதிநக பெண் அது மாதிரி ஒரு ஆரம்பியெல்லாம் உண்டாண்டு விட்டு இங்கே இருந்து தேவலோத்து பெண்கள் இது முன்னாலேயே எல்லாம் ஆன்னாங்களாம் என்ன வானக மின்ன கொடிகள் வந்தறிந்தால் என வந்து தான நெறி சொல்களில் தகும் அலங்காரத்தன்மை த தானுதம் பரப்பன் கனி வாயில் ஒளிபரப்ப பான நடும் கண்கள் வழிபரப்பி பாடுவார் ஏ நடனம் என்ன வாய்நாள பாட்டு கண்களாலே யானோக்கு நோக்காக்கால் தானோக்கியம் அந்த அதனையும் கொண்டு விட்டாரு நம்ம ஐயா இல்ல கண்ணோடு கண்ணினை நோக்கு வைக்க வாய்ப்பொற்கள் என்ன பயனும் இடம் அதனாலதான் எந்த துறை எடுத்தாலும் எங்க ஐயா எங்க ஐயா இந்த கண்ணினால மட்டும் ரெண்டு பேருக்கு மன நேரத்து விட்டது ஆனால் பாய்க்குள்ள என்ன பிரயோஜனம் பண்ண கொடுக்குறாரு இப்படி குத்த ஐயன் திருவிழா ஆத்தா திருவிழவர் உண்மையா ஐயன் சொன்னா நல்லதா அப்ப அம்மைய நீ ஐயன்படி நம்ம சொல்லுது திருமுறை சொல்லு இப்ப இவங்க மட்டும் என்ன ஐயா ஐயங்கரா எங்களுக்கு எல்லாம் பாருது அம்மா அப்பி அம்மையி ஐயன் ஐயன் எனக்கு குருநாதன் அதேமதி அன்புடைய என்றெல்லாம் சொன்னாரே அது அதனால இப்படி இதற்கு என்ன வந்தார்தான் வந்து பாடினார்தான் கற்பக பூந்தளறி போம் காமது செய்ய ஒப்பலமின் புகழ்வரன் பட்டனை ஓடும் கைவேற பொற்கொருமை கையின் வழி பொறுகை கண் குடை வேற ஆடுவார் அவங்க அப்படியே கைவடி நயனம் கல்ல அதனால அந்த கைப்படி போது கண்ணாப்பிடி போகும் கைவடி நயனம் கரு இப்படி எல்லாம் கண் போக்கி ஆடினார்தான் ஆனா ஆடுவார் ஆடுவார் அலர் மாறி பத்து பூக்காங்கித்தல் ஒரு மேற்பாடு ரொம்ப அந்த இன்பு ஏற்படுகின்ற பொழுது தானே அந்த கூந்தல் அப்படி விரிவு கூழை விரித்தல் மேற்பாடுகள் அந்த புலர்ச்சிக்கு முன்னர என்ன உடம்பில் தோன்றுகின்ற நிலைகள் அதுக்கு பின்ன என்ன கொண்டு இருபத்தி நாலு மேற்பாடுகளை சொல்லி வெறித்தல் காதொன்று பிரித்தல் ஊழலி தைதறல் உடை பெயர்த்து உடித்தல் அடிக்கடி ஏனைய வெண்டி தெரியல இருக்காங்க அதனால எனவே மாற வேடம் மீழ்வார் ஒளி பெருக நீடுவா சில நிற்பாரு மாயினா இப்படி எல்லாம் இருந்தவொடனே பார்த்து நம்முடைய சின்ன பெயர்கள் எவ்விதமும் செயல்புறைய அத்தனார் திருவடிக்கீழ் நிலைபகலா அன்புரகம் மெய்த்தன்மை உணர்வுடைய விருத்தவத்து மேரோர்கள் மேலோரும் யுத்த நிலை தெரியாது திருப்பி செய்யும் கழிந்த ஆனாலும் திருள்ளம் ஐந்து பேரறிவும் கண்களையே கொள்ள அலப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் சிறந்த சாத்துரியமேயாக இந்து வாழ் தடையான் நாடுமான அருமையா இது அப்படிதான் விளக்குனது சினிமா பார்க்க போனா சினிமா பார்க்க சினிமா திரைப்படம் வர்றதுக்கு முன்னே முறுக்கு வைப்பா இது வரும் விடுதெடுத்து வரும் இதெல்லாம் வந்துருக்கு பாட்டா அந்த பொழுது திரைப்படம் வந்தவுடனே எல்லா விளக்கும் அணை இவன் முறுக்கு வைக்கிறவன் உட்காந்துருவான் தேங்காய் வைக்கணும் எல்லாம் உட்காந்துருவா ஜீவனு பார்க்கணும் அப்போ உங்க திரைப்படம் திறந்து எடுக்கணும் இது கேட்கப்படாது எங்க ஐயாவை பத்தினால அங்கதான் சில பேருக்கு அப்படி நாங்கள வந்து நான் நாளா பாக்க போய் பேரது என்ன காதை அடைச்சே ஒண்ணு அந்த பெரிய கோபுரத்தை வணங்கிட்டு ராஜகோபுரத்தை உள்ள போனாலே இது ரெண்டும் வேற ஆஃப் ஆயிடுந்தோம் இது ஆப் ஆயிடுந்தோம் ஏன்னா வரகிட போயிட்டு அதனால இது ஆஃபாயணும் இது ஆஃப் ஆயிடும் இது அறிவு கண்கடி கொள்ள திரைப்படம் பார்க்கும் போது அதான் தான் செய்லே எங்க பெருமானை பார்க்கும் செய்யலாம் அளப்பரும் கவனமாக மனம் புத்தி சித்தம் ஆங்காரங்கிறதுல மனமும் வரக்கூடாது புத்தியும் வரக்கூடாது ஆங்காரம் வரக்கூடாது ஒரு மூன்றும் மூன்று குணம் பக்க குணம் காட்சத குணம் தாமதம் சாத்ரியம் இதுல அந்த காற்றதமும் தாமதம் வரக்கூடாது பெருந்து படத்தை பாக்குறது என் லைட்டு போட்டா அங்க தெரியுமா ஏன்னு அது போல எங்க கோயிலுக்கு நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறா இது மட்டும்தான் எையில் வந்த கண்களே கொள்ளல போராட கட்டப்படுவோம் அப்படிப்பட்ட மனு உடைய பேசி யாரு ஆமா இதெல்லாம் யாரு இதெல்லாம் பேசியா தெரியுது அதனால தொடக்கம் இருவினைகள் தமிழ் நோக்கி உம்மாலிங்கு என்ன குறைவுடையேன் பெரு அம்மா அனுக்கு ஆளானிய அலை ஏன் நீர் என்று பொய்வாய பெருங்கு அளவு என தாண்டகம் பூண்டா அருமையானது அந்த தாண்டகம் எதை கூடுகிறது என்று சொன்னா அந்த கருத்தை சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி பாட்டு நீங்க பாட்டீங்கன்னா அனியம பன்னெண்டு திருமணமே இருக்கு ஏ இருவினைகாள் எல்லாம் நல்வினி தீவினைக்கு அடிமைப்பட்டு இருள் சேர் இருங்கும் நேர் வழி மழை பேரேசா இருக்கு குடி போட்ட அந்த பொய்மாய பெருங்கடன் நல்வினையாள் இங்கினிகாள் ஏ காமே புரோகமி எல்லாம் அழைத்து ஒரே ஒரு பெரியவர் அதுக்கு அறிஞர் எல்லாம் வருத்தப்படும் அவங்களுக்காக தூக்கி வச்சு நீ என்ன காம நீடிய நீ மயக்கம நேர ஒரே பெரிய பதிய இந்த படியை படிக்கும்போது தந்தி எண்பத்தொன்னு தெரியு போட்டுக்கிறாங்க இந்த உடல் உறுப்புகள் நமக்கு அக உறுப்புகள் இவங்க ஆடட்டுமே பாடட்டுமே நம்ம தொட்டாதான் பாதிக்கிறேன் இங்க சரியில்லாதனாலதான் வருது இங்க சரி இருந்த கட்டத்தில் திருவள்ளுவர் மெய்யூனதல் போய் என்ன முப்பத்தாறாவது காலத்துல பத்தாவது புரண் முத்தாறு இவ்வளவு ஞானம் வந்தும் கூட புரோபி காமம் ஆசவரும் வெகுடி அது கிடைக்கம் மயக்கம் தலையை சுத்தம் இந்த மூன்று வருமுடா ராஜா ஆனா இவ்வளவு நீங்க வந்து நெருங்கிய பிறகு அந்த மூணு பக்கமே சொல்லம் வெகுடி மயக்கம் இவை திருவள்ளுவர் எந்த ஒன்றையும் எவராலும் சொல்ல முடியும் எல்லாரும் காமத்தடக்கு வெகுடி வரைக்கும் போக தடு அந்த பெயரே வர திருவள்ளுவர் இப்படி சொன்ன ஞானிய கோயில் பண்ணுறீங்களேடா மக்குகள உருப்படி விளாடா ஞானியை ஞானியாக்குறது இல்லை உங்கட்டு ஆளாக்குறதா இருக்குற பாருங்க ஞானி என்ன யாருக்கும் என்ன பேசதோ சொல்லா அவன் ஒன்னு அடிப்பேன் அதுக்காக அடிக்கிறேன் கடைக்கிட கிடைக்கடை நடிக்கலாம் சார் ஒவ்வொரு குரலை வச்சு இந்த ஒட்டு மக்கள் அடிக்கல நானூறு பேர்ல நாலு பேரா நானூறு மாட்டான் பத்தியன் எனக்கு தெரியும் இதே வேலையில என்ன பண்றது நாட்டுல ஓடியுமா ஓடியமா எனவே இப்படி எல்லாம் உடல் உறுப்புகள் இருக்கிற அந்த குற்றம் குணங்கள் இருக்கா தூக்கி அழிஞ்சிட்டு கொஞ்சம் மோதி கழுதி பாக்கிறாங்க வயதான பெரியவரை ஆனா என்னமோ மோதறது அவ்வளவு கும்மி இருந்திருக்காது இல்லைன்னா வந்துருக்காரு அவ்வளவுதான் இருப்பாங்க இவரோட மோத ஓரளவு துமி என்றைக்கோ பண்ணிருக்காட்டு இருக்கு அதிகம் நிறைவேற்றிக்கிடு நிறைவேற்றிடுவோம் ஒவ்வொரு உணர்வில் பெரிய வரை பெயர் விற்க யாரும் ஒரு செயல் இல்லாமையில் இறைஞ்சி எதிரகந்தார் தெரிஞ்சு சொல்லி பார்த்தாங்க ஆனந்த எங்க இருக்குது இருபதாம் நூற்றாண்டு பாட்டுலாம் போட்டு பார்த்தது இதெல்லாம் அவருடைய அந்த இரண்டாம் நூற்றாண்டே ஒண்ணும் அல்ல அதனால இதெல்லாம் ஒரே ஆசை பெற்று இருந்தாலும் பார்த்தது ஏ பொச்சு பார்த்தா இவ்வளவு நம்ம ஆறும் மனுஷன் நம்ம கண்ணெடுக்க கூட பார்க்க தேடி ஆமடி நான் அப்படி இருந்து பாக்குறேன் நேரம் என்ன துள்ளி குறிப்பா பெரிய ஒரு நினைச்சேன் கொண்டாலும் எத்தோன்னு நண்படமை நல்ல நீங்க வாழ்க்க எந்த ஆசீர்வதித்து போச்சு விட்டு உலகேலும் இயல் அறிந்தியல் எய்தியல் வேத்திய பக்தி வடிவான பக்தியே வடிவாக இருக்கிற வாகி வாரியின் வடிவாக இருக்கிற வயது முருகப் பெருமான் திருவருடைய ஞானவியே வடிவாக இருக்கிற நம்ம கத்தவின்பா கூட அன்னைக்கு மனசு கஷ்டமா குரூசாமி பிரபஞ்சத்தையா நீங்க ஒரு தடவை நடத்திருக்கீங்க எப்படிப்பா முடியும் இப்பவே நம்ம சுந்தரலாம் வந்துருக்கணும் ஏழாம் திருமலை திருவாசம் இருந்து போகணும் என்ன இங்க பன்னெண்டு திருமுறை இருக்குது என்னைக்கு நடக்கிறது போய் அப்படின்னு அதுலயா நாங்க திருப்பனந்தால மரத்துல கேளுங்கயா எங்க காட்சியில நாங்க ஒரே நாள் நாங்க செலவு பண்ணிக்கலையா காட்சியில இருந்து கேட்கலையா எனக்கு நினைக்க பாப்பா அரசியல போய் குரு எனக்கு மறுப்படாது ஒரு அஞ்சு நாள் கங்கையில அங்க ராஜா இதெல்லாம் புத்தர் வச்சிருக்காங்க நீதி நாள் முப்பதும் திருமேனி தீண்டு வாருக்கிடையாது காலையில எட்டு மணிக்கு எட்டு வேணுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஒன்பது உட்கார்ந்தா பன்னெண்டு எந்திரிக்க மத்தியானம் மூணு உட்கார்ந்தா அஞ்சு எந்திரிக்க ராத்திரி ஏழு உட்கார்ந்தா ஒன்பதுக்கு எந்திரிக்க நான் தயார் வரீங்களா அப்பதான் முடிக்கலாம் இருபத்தஞ்சு நாள் எங்க பருவ ஒன்று இருக்காரு ஓராவது வராது எப்படி வரும் எப்படி அழுப்பு வருமான வராது நச்சினை வினையே ஆடவருக்கு உயிரே நான் கையல் தாங்க அவன உயிராக இருக்கணும்னா உயிருந்த தண்ணியல்ல நாம் எடுத்துக்கொண்ட செயல் எதுவோ அதுதான் உயிரின்கிற பார்த்து நச்சு நீங்கிற பார்த்து ஆடவருக்கு உயிரே நான் கையல் தாங்க அவன உயிராக இருக்கணும் உயிருந்த நாம் எடுத்துக்கொண்ட செயல் அதுதான் உயிரின இங்க நச்சு நீங்கிற பார்த்து வினையே ஆடவருக்கு உயிரின இருந்தா இருபத்தைந்து மேற்பட்ட மன்னரும் என் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் வெண்கண்ட தெய்வம் பண்போடி உள்ளேனும் விளம்பில் கண்கண்டோ ஒரு தெய்வத்தை உன்னை போல கண்கண்ட தெய்வம் உள்ளதோ என்ற முதலாம் மின்கண்ட தெய்வம் பண்ணு எங்க கைவிக்கல எல்லாமே இருக்குமா படை போது போன இருக்கிற சிறுதெய்வ இந்த தெய்வம் உங்க சிவபெருமான் போடாதீரா செந்திலாண்டிருப்பாங்க நம்ம சென்னை கம்மியாக உருவாக்காத சத்தியம் எந்த யூனிவர்சிட்டி அப்பதான் மன்னிய அந்த கரணம் மறுவு தலைப்பாட்டினால் தன்னுடைய சரணான தனியே புகழ் ஊரன் என்னை இனி தேவடி கீழ் இரு முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பரம்பார் பல திருவிழத்தை செய்தாராம் நிறைவாக தாண்டகத்தை செய்தார்